அவர்கள் அறிவிக்கின்ற அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவர் அல்லாஹூக்கு மாறு செய்தவர் ஆவார் தலைவருக்கு கட்டுப்பட்டவர் எனக்கு கட்டுப்பட்டவர் தலைவருக்கு மாறு செய்தவர் எனக்கு மாறு செய்தவர் என்று நபி சொல்லாஹி செல்லம் அவர்கள் கூறினார்கள் ஏழு ஒன்று முஸ்லிம் ஒன்று